ஒரு நிலைக்கு நிலத்தை சொல்லி குறிஞ்சி பாலை முல்லை மருந்து நிலத்துக்கு தெய்வம் தெரியுமா உலகம் முருக பெருமான திருமாலை வணங்குனாங்க எங்க தெய்வ கொள்கை திராவிட பாம்பு கொள்கை அற்றது ஆண்டு கண்டு மூலையில கண்டின்னு ஒத்துக்கிறேன் எங்க நூல்கள் தாய்மான் பட்னத்தார் வள்ளலார் வரைக்கும் திராவிட பாரம்பரிய வணக்கம் நன்றி ஆனா திராவிட பாம்பரியது கலப்பிர காலத்திலேயே பல்லவ காலத்திலேயா சோழர் காலத்திலேயே பின்னால பாண்டியர் காலத்திலேயே தென்காசி பாண்டியர் காலத்திலேயா கடைசியா கும்பேனியார் ஆட்சி வந்தது அந்த காலத்திலேயா உங்க பாரம்பரியம் தான் நொல் எங்க பாரம்பரியமும் கிடையாது நீங்கதான் புதிய கண்டுபிடிப்பு முருகா முருகா இல்ல சொல்லு சொல்லு பாப்போம் எனவே விட்டுவா குடல் செய்ய ஒவ்வொரு ஊருக்கு என்ன சொல்ற நிலத்து கருப்பொருள் சொல்றாரு இன்ன நிலத்துக்கு என்ன என்னது என்ன என்னதுன்னு சொல்றாரு அதை மட்டும் முடிச்சிருவான் முறை வைப்பா சொல்லுவோம் அதெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் என்ன மற்றது எல்லாம் பாக்குறேன் திருக்குறிப்பு முடியுமா மற்ற சாதாரண ரஜினி எந்த நேரத்தில் இருந்தால் அந்த நிலத்தினுடைய நிலம் இப்ப பாருங்க வரைப்பால் வரையினா அந்த மலை வயற்பால் மருதம் இல்லைங்களா அப்புறம் பாருங்க கடற்பால் அப்படின்னா நெய்தல் எனவே அந்த நிலத்தினுடைய அமைப்பை சொன்னார் இப்ப என்ன சொல்ற ஒவ்வொரு அந்த திணை உடையவர்களுக்கும் இசை தமிழன் இசையோடு வாழ்ந்தவன் இசைன்னா புகழ் ஒரு பொருள் இசைன்னா இசைனு ரெண்டுமே இருந்தது குடிநிலத்தில குறிஞ்சி ஆள் வாசிப்பாங்களாம் வாசிப்பாங்களாம் முல்லைப்பன் வாசிப்பாரு மருத நிலத்தில் இருப்பவங்க மருதப்பன் வாசிப்பாங்களா நெய்தல் நிலத்தில் இருப்பவங்க நிதல் பண் வாசிப்பாரு ஆகவே இசையின்றி உலகமை அப்படி வாழ்ந்தோம் ரொம்ப அப்புறம் அங்க இருக்குது உணவுப் பொருள் என்ன அப்படின்னு கேட்டீங்க வலிநாய என்ன கொடுத்தாங்க அவங்க நிலத்தில் இருக்கிறது அவ்வளவுதான் செய்ய முடியும் பரவலைச்சா கொடுக்க முடியும் முடியாது எனவே முன்னில இருக்கவங்களுக்கு இது ஆமா முன்னிலத்தில் இருப்பெய் நிலத்தில் இருப்பவர்களுக்கெல்லாம் கைதை தாழை கீழே அந்த மாதிரி தான் இருக்கும் கிடைக்கிற உணவு வேற ஒண்ணுமே கிடையாது அப்படி இருக்கும் அப்புறம் அடுத்தது அரங்கன் வான்மிசை அரம்பயற்கு அருங்கூடற்கு அரும்பு பொங்கு மூன் மூளை கொடிக்கு இயற்கூடல் மூழ்கி சொல்ல சொல்ல அவ சொன்ன எது மாநில வர்ணைகளில் பிறர் எந்த இலக்கிய பேராசிரியரும் சொல்லாது செய்களார் மட்டுமே சொன்ன நலம் எது குறிஞ்சி நிலத்தை சூழ்ந்திருக்கிற என்னென்ன பதிகள் இருக்கின்றன முல்லை நிலத்தை சூழ்ந்த என்னென்ன பதிகள் இருக்கின்றன மருது நிலம் சூழ்ந்த என்னென்ன பதிகள் இருக்கின்றன இது ஏன் பக்தி சொட்ட சொட்ட பாடிய கவி அவரிடம் பர்ணனி மட்டுமே பகுதி இவர்களுக்கு பக்தியும் ஆதலால் இதோ இந்த குறிஞ்சலத்தில் இருக்கிற தொண்டை நாட்டுல சுவாமி இப்ப காலத்தி நம்ம நாடுல ஆந்திராவுக்கு போட்டுது அப்போ கிடையாது நம்ம நாடு தமிழக நாடா இருந்தது காலத்தீங்கப்பா நம்ம தொண்டை நாட்டில குறிஞ்சலம் ஏன் மலை அதனால அடுத்தது மலை சார்ந்த எந்தலில வருது அருவியை சொல்ல மாடு சொல்லுவான் கண்ணுான்னால் அந்த நிலப்பகுதியில் இருக்கிற பாடல் பெற்ற அல்லது பக்தியான இருக்கிற திருத்தலங்கள் எவை சொன்னவர் ஒருவர் சொல்றேன் தனித்தன்மைகள் என்று ஒரு பெரிய பீகச்செடி ரெண்டு பீகச்செடி பண்ணலாம் முதல் காண்ட ஒரு பீகச்செடி இரண்டாவது கால ஒரு பீகச்செடி முண்டவங்க ஐநூறு பக்கம் ஐநூறு ஐநூறு ஆயிரம் பக்கம் எழுதலாம் என்ன பண்றது என்ன பண்றது மாட்டேங்கிறானூல்கள் எனக்கு நீங்க முதுகலை ஆமா வழியா டாக்டர் மதிப்பு இல்லாம திருக்கழுக்குன்றம் எல்லாம் நிறைந்திருப்பது குடிஞ்சல்ல பகுதி பாருங்க கோல முல்லையும் குறிஞ்சியும் அடுத்த சில்லிடங்கள் நீல பாட்பாடை நீலிகோட்டங்களும் நிறைந்து பகுதி இப்ப சில பேர் என்ன பண்றாங்க நம்ம கொஞ்சம் பிடிக்கிறது இல்ல படிச்சுட்டா அவங்க புத்தியே வேற மாதிரி போடுவோதே தொல்காப்பி சொல்ல இணைந்தது போலவும் இவங்கெல்லாம் பெருமாள் தொல்காப்பி எடுத்து ஆளுகிறார் அடித்தொண்ட முதல் பாகுபாடு செய்தது அதை குறிஞ்சி முல்லை மருதம் நெய்தல் பாகுபடுற அணி போய் போகிறார் எது தொல்காப்பிய சூத்தரையே வர்ற மாதிரி கோல முல்லை குறிஞ்சியும் அடுத்த சில் இடங்கள் நீலாட்பாடை நீரிகோட்டங்களும் இறைந்து இந்த பாலை பாலைன்னு ஒரு நிலம் இருக்குறேன் வறட்சியான பகுதி ஒரே மணல் பரப்பான பகுதி அது எப்படி வந்தது என்ன தொல்காப்பியுதான் சொல்லிச்சு முல்லையும் குறிஞ்சியும் முரமையில் தெரிந்து என் தொல்லாப்பித்த இசையோடு படிக்க கூடாது அது போரட்சிதான் படிக்கணும் என் தொல்லாப்பிந்தா இசை கூட்டு படிக்கலாம் தொல்லாப்பிந்தான் முல்லையும் குறிஞ்சியும் முறைமையில் தெரிந்து இந்த ஒரு காலத்துல காட்டு இருக்குப்பா ஒரு காலத்துல இந்த மலைநிலப்பகுதியா இருந்திருப்பாரு இந்த காட்டு பகுதியின் மலைநில பகுதியின்னா ரொம்ப காலம் அப்படியே வெயில் பட்டு வெயில் பட்டு பாலையாக ஆயினு பாலையாக ஆயினு முல்லையும் குறிஞ்சியும் தெரிந்து நல்லியல்பு அழிந்து இது மலைவளம் அது முல்லை நிலம் காட்டு வளம் இந்த மலைவளமும் காட்டு வளமும் அப்படியே தெரிந்து போய் முள்ளையும் நல்லி அழிந்து நடுங்குயர் பாலை என்பது ஒரு படிவம் கொள்ளும் அந்த ரெண்டு நிலமும் தெரிந்துதான் பாலைங்கிற ஒரு நிலத்தோறும் எங்கே பக்கா தொழுகாபி அப்படியே இந்த திருக்குறிப்பு தொழிலான பாட்டு பதினைந்து பாட்டு எடுத்துறீங்க கோல முல்லை சில இடங்கள் முல்லையும் குறிஞ்சியும் முரமையில் பிரிந்து என்பது பொருள் நீல வாட்பாடை நீலி கோட்டங்களும் நிறைந்து இந்த மாதிரி பாலங்கள் என்ன தெய்வம் கேட்டா காலி கேலி அந்த மாதிரி தெய்வம் அந்த மாதிரி தெய்வம் தான் அந்த நீலி கோட்டங்களும் இறந்து கால வேனில் கடும்னை அப்படியே சூத்தலை நிலத்திற்கு என்ன பெரும்பொழுது வேணிற்காலம் தான் முதுவேனில் முதுவேன் எப்படி இருக்கும் பட்டையை தீட்டுப்படும் அப்படி கொடுமையா இருக்கும் அதுல என்ன சிறு பொழுது உண்டு அதாவது ஒவ்வொரு நிலத்துக்கும் பெரும்பொழுது சிறு பொழுது பிரிச்சாங்க நம்ம நாட்டு ஞானிகளைப் போல பிறவர்களைப் போல வேற ஆண்டும் நாம தொடர்ந்து பேசவும் இல்லை சொல்லவும் இல்லை பேசாம கல்லூரில் பாரம்பித்தான் தொல்லாப்பீட்ட அவனு என்னான்னு கேட்டா படிக்கிறதுல பேரும் சூத்தர மட்டும்ட்டான் தேர்ந்து போயிச்சு வேலை அதுவும் இப்ப வேணாம்ட்டான் நாலு விழுத்து வினாத்தாள எடுத்து பாடுறா அதுல எது அதிகமா வர்றதோ எழுதுனாரு அது கூட எழுதுறது இல்லை டச் பண்றா போட்டுறான் தீர்ந்து போயிச்சு வேலை போய் கொழிச்சு விட்டு ஆனா இந்த மாதிரி இருபதாம் ஆண்டு வரும்து தெரிஞ்சா தொல்லாப்பீடு தொல்லாம் சேர்க்க என்னமோ தெரியாதனமா தமிழன் பின்னால வழுவானி வளருவானி வாழ்வானி இந்த நிலப்பகுதியெல்லாம் சொல்லி வைப்போம்னு சொன்னான் கருணையினால நூற்றாண்டு வரும் என்று தெரிந்திருந்தால் என்ன சொன்னாரு என்ன சொன்னார் என்ன சுருக்கினாத்தனமா நல்லவேளை ராமனு தெரிஞ்சிட்டு இருக்குங்களா ஏன் இந்த நூற்றாண்டு கடை விரித்தேன் கொண்டாடு இல்லை என்று தெளிந்து கொண்டார் மூன்று பாடிட்டு என்ன பண்றது ஏன் இது கல்தோண்டி மந்தோன்ற காலம் அப்படித்த காலத்தில் பாண்டது நம்பி நம்ம தமிழன் நம்பி படிப்பான் வாழ்வான் வாழ்வான்னு நினைச்சார் முருகா முருகா நீ தான் கேட்கணும் காலவே பத்தீங்களா பெரும்பகற்பொழுது எது முதுவேனிற்காலம் நண்பகற்பொழுது சிறு பொழுது என்று தொல்லாப்பையும் வரையறுத்தது அதை மூன்றாவது அறியில காலவேனில் கடும் கடும்பகற்பொழுதி பற்றி பாலநிலத்துக்குரிய பொழுது பெரும்பொழுது வேணிற்காலமும் சிறு பொழுது நண்பகலுமாம் கா வேனல் நண்பகன் என்பே ஆண்மியின பாலைக்காகும் தொல்வாப்பாப்பி அது அப்படியே பத்தி பாலையும் சோழலா உல பரல் முறம்பு தொல்லாபி தலைமை எங்கடா இருக்குது துல்லாப்பின்னு சொல்லி சொல்லுகிறார் இவர் பெரிய ஞானி கெட்ட கெடுவா நாங்க அதெல்லாம் போறது இல்ல தெரிஞ்சல்ல போவா உக்கார் நல்லவன் சொல்லும் எையில் புறத்தன துண்சுரும்பறைக்கும் பல்வேறு புனல் காணி யார் இடை அது பாழைய ஒரே ஒரு பாட்டில் முடிஞ்சிட்டார் ஏன் வறட்சியார் நிலம் பாட்டு ஒரே ஒரு பாட்டு சொல்லும் எல்லையில் புறத்தன துண்சுரும்பறைக்கும் பல்வேறு புனல் காணி யாரு இடை இடை பறந்து எது முல்லை நிலத்துக்கு வந்துட்டாரு கொல்லை மெல்லியினர் கூறுந்தின் மேற்படர்ந்த பூம்பந்தல் முல்லை மென்பூதல் முயல் உகக்கரங்கும் நீல் முல்லை இந்த முயல்கள் எல்லாம் அங்க பார்த்து சேர்ந்து சேர்ந்து அப்படியே காட்டுக்குள்ள போயிட்டு இருக்குமா நல்ல முல்லை போத்து இருக்குமா அதான் பா முல்லை கொண்ட பாட்டுட்டு அடுத்த பாட்டு போறேன் அருமையாக சொல்லுகிறார் தெய்வம் என்ன தெய்வம் என்ன தெய்வம் என்ன மாயோன் மேய காடு உலக சொல்லிருக்கா அதான் முதல்வரியே மாயோன் யாரு திருமான்ல சேயோன் மேயரை உலகமும் மாமனார் கருப்பு மாப்பிள்ள சிவப்பு சே மாபெரும் மாயோன் கருமின்னு கூட மாமா கருப்பு கருப்பு திருமால் அந்த முல்லைநலத்து தெய்வம் சிவப்பா முருகப்பெருமான் குடிநிலை என்று சொன்னார் அப்படியே பாருங்க அங்கன் முல்லை தெய்வம் என்று தொல்காப்பியத்தை அங்கன் முல்லை தெய்வம் என்று எது கூறும் தொல்காப்பட சொல்லுற அருந்தமிழ் உரைக்கும் நம்முடைய அரிய தமிழ் சொல்லுகிறா எங்கயா தொல்காப்பியத்துல அருந்தமிழ் தொல்காப்பித்து சொல்லப்படுகிறார் என்றார் அங்கன் முல்லை தெய்வம் என்று அருந்தமிழ் உரைக்கும் செங்கன்மால் தோடும் தீவன் மகிழ் திருமுல்லைவாயில் இந்த முன்னருக்கு நம்ம தமிழ்ல மா தலைவன் சொல்லப்பட்டது அந்த மாயோன் மே இருக்கிற மாதிரி தான் முல்லை நலப்பதிகள் எவை திருத்தலங்கள் எவை முல்நலப்பதிகள் இதுதான் முல்லை நலத்தை சேர்ந்தது தொண்டை நாட்டில் இருக்கிறது அடுத்தது ஆமா என்ன என்ன ஊரு ஊறு நீரம் ஒளிமலர் கலிகை மாநகரை வேறு தன்பரை வைப்பன விலங்கு மாமல்லை கலிகை மாநகர் விலங்கு எனக்கு என்ன சொல்றேன் இந்த ஊரெல்லாம் அந்த முள்ளது தொண்டை நாட்டில் இருக்கிற ஊரெல்லாம் இருக்கு பரவ சொல்லுவோம் முல்லை வேறு தன்பரு வைப்பன விளங்குமா முல்லை வாச மென்மல மல்கிய முல்லை சூழ் மருதம் அங்க பக்கத்துல மருந்த நிலத்துக்கு போயிட்டாரு அங்க எப்படி இருக்கும்னாரு ரொம்ப அருமையா பாலி ஆற்றை பற்றி சொல்லுகிறார் பாலி ஆறு பாலி ஆறு எப்படி இருக்கும்னாரு தண்ணி எப்பவுமே இருக்காது எப்பவும்தான் வரும் காவிரி மாதிரில ஒழி ஆய்வாழி காவேரி அதுவே ஒழிஞ்சு போயிடுச்சு வச்சுங்களேன் இப்போடு கிடையாது அருமையா தண்ணி பிச்சு ஓதரும் இப்ப தலைகளை நின்னா கழுத்து வரைக்கும் பாலியார் பாலிள் வந்து எப்படின்னு கேட்டீங்கன்னா தாய் மாதிரிதா அப்படின்னா என்ன பிள்ளை தைவர பெருகு பால் சுவரி மூளை தாய் போல் அதான் இது கடைசியில கேட்டா அது இருக்கா தண்ணியை வந்து நேரா பெற முடியாது கொஞ்சம் அப்படி கையில தோண்டிதான் பெறணும்னாரு தோண்டி அவ்வளவு தண்ணி இல்லாத காடா மக்கு பயில அப்படின்னா சேக்கல அப்படிடா கொடை மார்பிள வச்சுக்கோக்க எப்படி தருது தாய் பால் பெருகுது அப்படின் அந்த சிறுமியும் சிறுமியாரா ஆனா உள் தன்மையை எப்படி குழந்தை வாய் வைக்க அப்படியே சொல்றது பால்து அது மாதிரி கை வச்சவனே தண்ணி வரும் அதுதான் பாலியாறுத்தார் பாலி ஆறு எல்லாம் இருக்கிறது கையில கிடைச்சது பாருங்க இருக்கின்றன அதெல்லாம் நான் விட்டுட்டேன் இல்லைங்களா அப்புறம் மருத வைப்பு மருதம் இருக்கிறது மருதத்தலத்தில் இருக்கிறவங்க இருப்பாங்கன்னா நிறைய நெல் இருப்பதுனால அங்க விருந்தினரை பத்தி சொன்னார் விருந்தினரை பத்தி சொன்னார் ஏன் பாட்டு கொண்டாந்து என்ன மாரடித்து என்ன யானை கட்டி போரடித்தால் மாறுகட்டி போரடித்தால் மாறாது என்று சொல்லி யானை கட்டி போரடிக்கும் நாடுங்க இருக்கிற உமிய திரும்ப திரும்ப ஒரு ஆங்காங்க சில நெற்களும் இருக்கின்றன எஞ்சியதெல்லாம் ஒண்ணு எல்லாம் விக்கிற மூட்டையில சேர்த்து கட்டா வீட்டுக்கு போற மூட்டையில நெல்ல கட்டு விக்கிற மூட்டையில முன்னையும் முன்னியும் கலந்து கட்டு வாணியம் செய்வார்க்கும் வாணியம் இருபதாம் நூற்றாண்டு நீங்க எந்த வாணியத்தை கேட்டு இப்ப இருக்கிற வாணியம் சிவ சிவ ஆகியும் கூடு துந்திய இருக்கைய விருந்தெதிர்கொள்ளும் தங்கிய பெருங்குடி மனையரம் ஒவ்வொரு வீட்டுல என்னன்னு தெரியுமா இப்படி இந்த புகத்துல வந்து சொன்னா என்னன்னு கேட்டா வந்துகிட்டே இருப்பாங்க ஏ ஐயா வர்றாங்க ஆனது ஐயா இந்த பிறந்தா பந்த விருந்தினர் இப்படி இதுவரை கண்டு மாசம் ஒரு மாசம் இருந்து புற விருந்தினர் என்ன சார் செல்விருந்து ஓம்பி வந்து பார்த்திருந்தி நல்விருந்து வானத்தவர்கள் சொல்றூர் அப்புறம் என்ன திருமார்பேரு திருமார்பேரு போன்ற திருத்தலங்கள் எல்லாம் இருக்கின்ற நாடு மருத நாடு இனி அடுத்து தெரியும் கடற்கரை ஊர்கள் இருக்கின்றன என்று சொல்லி அந்த கடற்கரை ஊர்களில் எது குறிப்பிடாருன்னு கேட்டா அங்க எல்லாரும் அருமையா அந்த பெண்கள் எல்லாம் என்ன பண்ணுவாங்க ஆய பேரள தலைவர்கள் அலப்பண உப்பு சாயல் மெல்லிடை அளத்தியல் அலப்பன பாத்தீங்களா நெய்தல் இருக்கிற மீனவர்கள் என்ன அழப்பாங்கனால உப்பு அளந்துகிட்டு இருப்பாங்களாம் பெண்கள் என்னன்னு கேட்டா முத்த அளந்துகிட்டு இருப்பாங்களாம் ஏன் இது இதுக்கு போறது அது வெளியில அப்போ ஆனைவிட பெண்ணுதான் பாதுகாப்புக்குரியவர் தெரிஞ்சதுனால எதை அளற்கிறாங்க முத்த அழக்கிறாங்க இது உப்பு அழகு இதெல்லாம் எங்க தான் பார்த்தாரோ சேர்க்கல இப்படி எல்லாம் பார்த்திருக்கிறது இப்படி எல்லாம் நிலம் அப்படின்னு சொன்னா சரி அடுத்தது அங்க என்ன ஊர்கள் இருக்கிற திரு அருமையான ஊர் அது எது கடற்கரை ஊர் மயிலாபுரி அருமையான மயிலாபுரி மயிலாப்பூர் அட்டல் காணாதே போகியோ என் ராஜா போன வருஷம் அந்த பங்குனி மாச உத்தரத்துல ஐயாருலாம் சாப்பிட்ட போது தாத்தா உங்களுக்கு சாம்பார் ரசம் என்ன பருமாறு தாத்தா அப்படினு ஓடி ஓடி பருமானியாயிடா இந்த வருஷம் பங்குனி உத்தரம் வருதுடா போதியோ நீ போவியா போக மாட்டா கண்ணு அருமையான பாடம் ஆகவே அந்த மயிலாப்பூர்லாம் எப்படி இருக்குது சொல்லி மிக அருமையாக நானில சொன்னார் இனிமேல் இந்த நானில வர்ணைகள்ல பாருத்தான் நீங்க இந்த நிலங்களை சொல்ற பொழுது வரிசைய சொல்லிட்டாரு இந்த நிலங்கள்ல நிலமயக்கம் ஒண்ணு அதுக்கு திணைமயக்கம் பேர் இருக்கும் என்றாப்பியம்யக்குறுதலும் கடிநிலையிலே இது மாதிரி பேச்சு பேசுவது நீக்க வேண்டாம் ஏன் ஏற்கனவே முதற்கொண்டு புலனன் குணர்ந்த புலையோர் பாடியிருக்கிறார் பெரியவர்கள் பாடியிருக்கிறாங்க திணைக்கு இனித நிலத்த பொருள் என்ன பெயர் திணைமயக்கம் பெருமான் இனிமேல் சொல்கிறார் பல பாட்டு அவையெல்லாம் நான் சொல்லல இவையெல்லாம் இருக்கின்ற பொருள் நிறுத்திடும் தொண்டை நாடு எப்படி இருக்க சிந்தை தீய என்பன கனவிலும் நினைவிலா சிந்தை தூய மாந்தர் வாழ் தொண்டை நாட்டு இயல்பு சொல்வார்த்தோ மங்களா தொண்டை நாட்டுமையா நீ ஒன்னப்பா தீய என்பன கனவின் நினை தூய மாந்தர்வாழ் தொண்டை நாடு ஒருவர் இன்னொருவருக்கு தீமைய கனவு கூட மாட்டார் அப்படிப்பட்டவருப்பா அவள் இருக்கிற நாடுதான் சிக்கலார் பெருமான் இந்த திருக்குறிப்பு தொண்டர் வானந்த பகுதி தொண்டை மண்டலத்தில் காஞ்சிபுரம் சொல்றது பெரியவங்க தான் சொன்னது புரட்சி என்ன செய்தார் இந்த இலக்கியம் ஒன்றை பெரிய புராணம் தவிர மற்ற எல்லா இலக்கியங்களும் குறிஞ்சி என்ன வர்ணிக்கும் மலை மலை பகுதியை வர்ணித்துட்டே போகும் அது காடுன்னா காடு சார்ந்த பகுதியை வர்ணிச்சுட்டு போகும் ஆனால் அந்த நிலத்தில் இருக்கிற திருப்பதிகள் அதாவது இறைவன் எழுந்தருளி இடங்களை குறித்து ஒரே ஒரு இலக்கியம் பெரியவாங்க மற்ற எல்லா இளைஞர்களும் வர்ணனை இருக்கலாம் வர்ணனை ஆனால் குறிஞ்சியன குறிஞ்சி பகுதியை சார்ந்த என்னென்ன கோவில்கள் அங்கே இருக்கின்றன முல்லை என்றால் முல்லைசார் என்னென்ன திருக்கோவில் இருக்கு பெருமை ஒருவருக்கு அதனால் தொண்டை நாட்டை எடுத்துக்கொண்ட பெரியவர் இது ஐந்து நிலங்களும் சேர்ந்தன முல்லைசார் பகுதி எல்லாம் வரணையெல்லாம் செய்து மற்ற இயற்கை வரையெல்லாம் செய்து அதில் பாக இந்த பாருங்கோவில் பாருங்க இப்படி திருக்கோயில்களையும் அமைத்த ஒரே ஒரு இலக்கியம் பெரிய ஐவகை நில வர்ணனையை படிச்சிருக்கிறோம் இனி இரண்டாம் கூறு தொண்டை நாட்டுக்கு என்ன ஒரு பெருமை அது காஞ்சி மாநகரில் உமையம்மையே பெருமானை வழிபாடு செய்த அருமையும் உமையம்மையே தன் கையில் இருந்த கொண்டு முப்பத்தி இரண்டு செய்த பெருமையும் இந்த தொண்டை நாட்டிற்கு தான் ஆதலால் தேக்கலா பெருமான் இதனை அதை சொல்லுகிறார் இது சொன்ன பிறகு இப்படிப்பட்ட தொண்டை நாட்டு கஞ்சி குறிப்பதால ஒருத்தர் இத்தது கண்டிப்பா இப்படி வைத்து இது ஒரு அருமையான பிராணம் வெறும் கதை மட்டுமே சொன்னோம்னா நேரம் இவர் கதை முடிச்சிடும் அடுத்தது நடு அருமையான ஒரு பாட்டு நாலு யார் பாட்டு ஞாபகத்துக்கு வருது நடுவனது எய்த இருதலையும் எய்தும் இருவனது எய்த இருதலையும் எதும் இங்கே நடுவடிக்கப்பட்டது எது இரண்டு பேருக்கணும் இந்த மாதத்துல போறக்கூடாது அடுத்த திங்களில் மற்றதுக்கெல்லாம் இருக்குல்ல எங்க எழுந்து இருக்கணும் மண்ணிய மூண்டில் நடுவனது உலகத்தில் அறம்பொருள் இன்பம் இந்த மூணு கடந்தது வீறு அது மனிதனுடைய எல்லைக்கு அப்பாற்பட்டது ஆதலால் அது இது படிவையத்து மன்னிய மூன்றில் அறம்பொருள் இன்பம் அனுவனது நடுவனதாகிய சில்ற பொருள் தாத்தான் இன்பத்தை பெறும் அப்ப நடுவனது என்று குறிப்பிட்டது பொருள் இருதலை என்பது பின் இருக்கின்ற அறம் பின் இருக்கின்ற இன்பம் பாட்டு அதுபோல இங்க இருக்கிற முக்கூறுகளிலே நடுவனதாக இருக்கிற இந்த குறுக்கே இதுதான் நாம் படித்த ஐவகை நலங்களும் வளமாக இருக்கும் பின்னே இருக்கின்ற ஒரு அடிவர் வன்னார் மரபிலகுண்டி வறியவர்களுக்கெல்லாம் அந்த ஆடையை துவைத்து கொடுக்கிற பண்பு அதன் வாயிலாகவே வீடு திறமும் இவையெல்லாம் இந்த இருதலையும் எனவே நடுவனது நாம் சொல்கிறோம் ஒரு நாள் எங்க திருநாவுக்கர சுவாமியாரே வந்துட்டு நான் போறதுக்கு முன்னே மேல சென்று கொண்டே இருக்கிறது போனதான் நீங்க காஞ்சி மாநகரம்